வணக்கம் மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபது நாட்டணையின் போது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் முதல் பெண் ஜூடோ ஒலிம்பிக் பதக்கம் பெற்ற வெற்றியாளர் தபாபி தேவி இரண்டு நைனிடால் சுற்றுலா தலம் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ளது மூன்று ருத்ராசாகர் ஏரி இந்தியாவில் திரிபுரா மாநிலத்தில் அமைந்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சித்திர கூட அறிவு எங்கு அமைந்துள்ளது இரண்டு பிரெஷர் குக்கரை கண்டுபிடித்தவர் யார் மூன்று ஆசிய விளையாட்டு போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகின்றன மீண்டும் சந்திப்போம் நன்றி